வணக்கம் நச்சினையின் ஆயிரத்தி எழுநூற்று இரண்டாவது செய்தி சேவை ஜனவரி பத்தொன்பது இரண்டாயிரத்தி இருபது தை மாதம் ஐந்தாம் நாள் ஞாயிற்றுக்கிழமை இன்று ஊடகங்கள் மற்றும் செய்தித்தாள்களில் வெளியாகியுள்ள சில முக்கிய செய்திகள் தொகுத்து வழங்குவர் அறிமுகம் சே சசிகுமார் புதுக்கோட்டை வடமலாப்பூரில் நடந்த ஜல்லிக்கட்டை அமைச்சர் விஜயபாஸ்கர் துவக்கி வைத்தார் இதில் அறுநூற்று பத்து காலைகள் மாடுபிடி வீரர்கள் பங்கேற்றனர் பார்வையாளர் வடிவேல் மாடு காயமடைந்தார் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு உயிரிழந்தார் ராமேஸ்வரத்திலிருந்து நேற்று மாலை புறப்பட்ட திருப்பதி எக்ஸ்பிரஸ் ரயில் இன்ஜினில் திடீர் என தீ ஏற்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது முரசொலி பத்திரிகையை வைத்திருப்பவர்கள் திமுக என்றும் துக்ளக் பத்திரிகையை கையில் வைத்திருப்பவர்கள் அறிவாளிகள் என்றும் நடிகர் ரஜினிகாந்த் உதிர்த்த வார்த்தைகள் விவாத பொருளாக மாறியுள்ளன சென்னை மாநகராட்சி சார்பில் காணும் பொங்கலை முன்னிட்டு சென்னை முழுவதும் ஆறு மருத்துவ முகாம்கள் அமைக்கப்பட்டன இருபத்தி மெட்ரிக் டன் குப்பைகள் அகற்றப்பட்டன என்று சென்னை மாநகராட்சி தெரிவித்துள்ளது குடிசை வீடு தீயிலிருந்து நிர்கதியாக நின்ற ஆட்டோ ஓட்டுநர் குடும்பத்திற்கு ஆவடி போலீசார் அரிசி காய்கறிகள் வழங்கி உதவியுள்ளனர் ஜேஇ மெயின் தேர்வு முடிவுகள் வெளியாகியுள்ளன இதில் ஒன்பது பேர் நூற்றுக்கு நூறு மதிப்பெண்கள் பெற்று சாதனை படைத்துள்ளனர் முன்னாள் முதல்வர்கள் கருணாநிதி ஜெயலலிதா ஆட்சிக் காலத்தில் விவசாயிகளின் களத்து மீட்டுக்கே வந்து நெல் கொள்முதல் செய்யும் திட்டம் நடைமுறையில் இருந்தது தற்போதைய தமிழக அரசு அத்திட்டத்தை மீண்டும் அமல்படுத்த வேண்டும் என காவிரி டெல்டா விவசாயிகள் வலியுறுத்தியுள்ளனர் குடியுரிமை சட்டத்தை எதிர்ப்பவர்கள் பாகிஸ்தான் வங்கதேசத்திலிருந்து அடைக்கலம் தேடி தலித் சமூகத்தினருக்கு எதிரானவர்கள் என்று பாஜக தலைவரும் உள்துறை அமைச்சருமான அமித் ஷா கூறியுள்ளார் குடியுரிமை திருத்தச் சட்டம் மற்றும் தேசிய மக்கள் தொகை பதிவேட்டை எதிர்க்கும் அனைத்து கட்சிகளும் ஓரணியில் இணைய வேண்டும் என்று ப சிதம்பரம் வலியுறுத்தியுள்ளார் அரசு பள்ளிகளில் விவேக தீபினி ஸ்லோகங்கள் கற்பிக்கப்படும் என்று கர்நாடக முதல்வர் எடியூரப்பா தெரிவித்துள்ளார் சீரடியில் உள்ள சாய்பாபா கோயில் குறித்து சிவசேனா சர்ச்சை எழுப்பி வரும் நிலையில் இதனை கண்டித்து அங்கு இன்று முழு அடைப்பு போராட்டம் நடைபெறுகிறது எனினும் கோயில் வழக்கம்போல் திறந்து இருக்கும் என கோயில் நிர்வாகம் அறிவித்துள்ளது அடுத்த மாதம் டெல்லியில் சட்டப்பேரவைத் தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் காங்கிரஸ் மூத்த தலைவரும் முன்னாள் சட்டப்பேரவை சபாநாயகருமான யோகானந்த் சாஸ்திரி கட்சியிலிருந்து ராஜினாமா செய்தார் முன்னாள் பிரதமர் லால் பகதூர் சாஸ்திரியின் பேரனும் ஆம் ஆத்மி எம்எல்ஏ யுமான ஆதர்ஷ் சாஸ்திரி நேற்று அக்கட்சியிலிருந்து விலகி காங்கிரசில் இணைந்தார் ஆர்எஸ்எஸ் அமைப்புக்கும் அரசியலுக்கும் எந்தவிதமான சம்பந்தமும் இல்லை தேசத்தில் உள்ள நூற்று கோடி மக்களின் கலாச்சார அறவியல் வாழ்க்கை மேம்பாட்டுக்காகவே உழைக்கிறோம் என்று மோகன் பகவத் தெரிவித்துள்ளார் தில்லி சட்டப்பேரவைத் தேர்தலில் சீட் ஒதுக்கியதில் அதிருப்தியடைந்த காங்கிரஸ் கட்சியினர் சோனியா காந்தியின் வீட்டு வாசலில் போராட்டத்தில் ஈடுபட்டனர் சோமாலியா ராணுவம் நடத்திய தாக்குதலில் அல் ஷபாப் பயங்கரவாதிகள் பதினாறு பேர் சுட்டுக்கொலை செய்யப்பட்டனர் உள்கட்டமைப்பு வசதிகளை விரிவுபடுத்துவது தொடர்பாக சீனா மியான்மர் நாடுகளிலேயே ஒப்பந்தங்கள் ஏற்பட்டுள்ளன சீனாவின் சிக்கோங் நகரில் இருபத்தி ஆறாவது சர்வதேச டைனோசர் விளக்கு விழா ஜனவரி பதினேழாம் தேதி அதிகாரபூர்வமாக துவங்கியது சீனாவின் வசந்த விழா விரைவில் வருகிறது இரண்டாயிரத்தி ஆண்டின் வசந்த விழாவுக்கான பண்பாடு மற்றும் சுற்றுலா நிகழ்ச்சிகள் நடைபெறும் இடங்களில் ஒன்றான சியான் நகரில் பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு மக்களுக்கு பண்பாட்டு விருந்து அளிக்கப்படுகிறது போர் நிறுத்த ஒப்பந்தத்தை சிறிய அரசு மீறுவதாக துருக்கி அதிபர் எர்டோகன் குற்றம் சாட்டியுள்ளார் சீனாவின் வியூகான் நகரிலிருந்து பரவும் விசித்திர காய்ச்சலை தடுத்து நிறுத்த உலக நாடுகள் பல்வேறு அவசர நடவடிக்கைகளை எடுத்து வரும் நிலையில் அதிகாரப்பூர்வ புள்ளி விவரங்களை காட்டிலும் அந்த நோய் பெருமளவில் பரவியிருக்கலாம் என்று உலக நிபுணர்கள் எச்சரித்துள்ளனர் ஈரானை மீண்டும் சிறந்த நாடாக்குங்கள் என்று அந்நாட்டு தலைவர்களை அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் வலியுறுத்தியுள்ளார் உக்ரைன் பிரதமர் ஒலெக்சி ஹான்சர்கின் ராஜினாமாவை அந்நாட்டு அதிபர் நிராகரித்துள்ளார் இரண்டு பேரை பலிவாங்கியுள்ள உயிருக்கு ஆபத்தான கொரோனா வைரஸ் குடும்பத்தை சார்ந்த சார்ஸ் வைரஸ் காரணமாக சீனாவின் முக்கிய நகரம் ஒன்றிலிருந்து நேரடியாக அமெரிக்காவுக்கு விமானத்தில் செல்லும் பயணிகள் மருத்துவ உடல் பரிசோதனைக்கு உட்படுத்தப்படுவதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் பெங்களூரு சின்னசாமி மைதானத்தில் இன்று பகலிரவாக நடக்கும் கடைசி மற்றும் மூன்றாவது ஒருநாள் போட்டியில் ஆஸ்திரேலிய அணியை வெல்லும் முனைப்பில் கோலி தலைமையிலான இந்திய அணி களமிறங்குகிறது குஜராத்தின் அகமதாபாத்தில் உருவாகி வரும் மொடரா கிரிக்கெட் மைதானம்தான் ஒரு லட்சத்து பத்தாயிரம் பேர் அமர்ந்து பார்க்கக்கூடிய வகையில் உருவாகி வரும் உலகின் முதல் மிகப்பெரிய மைதானமாகும் என்று ஐசிசி வெளியிட்டுள்ளது பாகிஸ்தான் கிரிக்கெட் வீரர் ஷோயப் மாலிக்கை திருமணம் செய்து கொண்ட இந்திய டென்னிஸ் வீராங்கனை சானியா மிர்சா கடந்த இரண்டு ஆண்டுகளாக டென்னிஸ் விளையாடுவதிலிருந்து ஒதுங்கியிருந்தார் இரண்டு வருடங்கள் ஓய்வில் இருந்த சானியா வெற்றியுடன் தனது இரண்டாவது இன்னிங்ஸை தொடங்கியுள்ளதற்கு பலரும் வாழ்த்துக்களை தெரிவித்து வருகின்றனர் தி மாயன் படத்தின் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் நேற்று வெளியானது பாலிவுட்டின் பழம்பெரும் நடிகை ஷபானா அஸ்மியின் கார் விபத்துக்குள்ளானதில் அவருக்கு பலத்த காயம் ஏற்பட்டுள்ளது இத்துடன் நற்றினியின் இன்றைய செய்தி சேவைகள் நிறைவடைகின்றன நன்றி வணக்கம்